அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் மருந்து நோயாளனும் மருத்துவனும் மருந்தும் துணை செய்கின்றவனும் ஆகிய நான்கு வகையதாய் ஒவ்வொன்றும் நான்கு பிரிவினை உடையதாய் பதினாறு உறுப்புகளையும் உடையது மருந்து ஆகும் விளக்கம் பார்க்கலாம் நோயாளனுக்கு வேண்டிய நான்கு கூறுகள் பொருள் உடைமை நோயின் உண்மை உரைத்தல் வைத்தியன் சொற்படி நடத்தல் துன்பம் பொருத்தல் என்பன மருத்துவனுக்கு வேண்டிய நான்கு இயல்புகள் நோய் கண்டு அஞ்சாமை நூலறிவு நுண்ணறிவு உடையன் ஆதல் அனுபவம் உடையவனாக இருத்தல் அருள் உடையவனாக இருப்பது என்பன அருளுடையன இறக்க குணம்னு அர்த்தம் மருந்தின் நான்கு இயல்புகள் பல நோய்களை நீக்கும் தன்மை பயனுடையதாக உற்ற நோயை எளிதில் தீர்ப்பது எளிமையாக கிடைப்பது என்பன துணையாக இருப்பவனுக்கு இருக்க வேண்டிய நான்கு இயல்புகள் நோயாளியுடன் அன்புடன் இருத்தல் இயல்பாகவே இரக்கமுடையவனாக இருப்பது அறிவுடையவனாக இருப்பது மருத்துவர் அறிவுரைப்படி நடந்து கொள்வது என்பன இவை பதினாறும் சேர்ந்த வழியே மருந்து பயன்படும் என்பது ஆசிரியருடைய உபதேசம் கருத்து அதனால் பிரிவுகள் பதினாறையும் மருந்து என்றே சொல்லிவிட்டார் திருவள்ளுவர் ஆகவே உணவுதான் நோய்க்கு காரணம் என்பதும் உணவை வழிபடுத்தினவன் நோயின்றி வாழலாம் என்பதும் முதன்மையாக கூறி தவிர்க்க முடியாமல் வந்த நோய்களுக்கு மருந்தை சொல்லி அதனை தீர்க்கின்ற முறையையும் சொல்லி நோயின்றி வாழ்வதே வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று இந்த அங்க இயலை நிறைவு செய்திருக்கிறார் திருவள்ளுவெருமான் மருந்து மருத்துவன் மருங்கன் பிணியன் என்னும் இவர்கள் இனிதாக ஒருங்கு அமைந்தால் நோய் முற்றிலும் நீங்கிவிடும் என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த உபதேசம் இனி பதவுரை பார்க்கலாம் மருந்து மருந்து எனப்படுவது உற்றவன் நோயுற்றவன் தீர்ப்பான் நோயை தீர்ப்பவன் மருந்து பரிந்துரைக்கப்படும் மருந்து உழைச்செல்வான் உடனிருந்து கொடுப்பவன் ஆகிய நான்கிலும் அப்பால் தனித்தனியே நான்கு உறுப்புகளுடன் கூடிய நாற்கூற்றே நான்கு வகைகளை உடையது மருந்து எனப்படுவது நோயுற்றவன் நோயை தீர்ப்பவன் பரிந்துரைக்கப்படும் மருந்து உடனிருந்து கொடுப்பவன் ஆகிய நான்கிலும் தனித்தனியே நான்கு உறுப்புகளுடன் கூடிய நான்கு வகைகளை உடையது என்பது பொழிப்புரை உற்றவன் தீர்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள்கூற்ற அனைவருக்கும் மனமார்ந்த தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக